அனைவருக்கும் வணக்கம் நச்சினையின் சிந்தனை துண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவிலிருந்து எஸ் மானுவேல் இந்த நாள் சிந்தனையின் தலைப்பு புத்தக பிரியர் சத்திய என்ற பெண்ணை மணந்த பால திலகர் தலை தீபாவளியை கொண்டாட தன் மாமனார் வீட்டுக்கு சென்றார் மராட்டிய மாநிலத்தில் தீபாவளி அன்று மாப்பிள்ளைகளுக்கு சீர்வரிசை கொடுப்பார்கள் அதனால் உங்களுக்கு சீர்வரிசையாக என்ன வேண்டும் என்று கேட்டார் திலகரின் மாமனார் எனக்கு ஆடை அணிகலன்கள் எதுவும் வேண்டாம் அறிவை பெருக்கும் புத்தகங்களை வேண்டும் என்றார் திலகர் மருமகனின் நற்குணத்தை அறிந்த மாமனார் ஒரு பெட்டி நிறைய புத்தகங்களை வாங்கி தீபாவளி பரிசாக கொடுத்தார் ஆம் புத்தகங்களை பொறுத்தவரையில் அவை உயிருள்ள ஒரு தோழன் புத்தகம் என்பது நாம் துளிர் விடுகின்ற வாய்ப்புகளை நமக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறது புத்தகங்கள் அறிவை துலங்க செய்யும் அற்புத செயலாய் காணப்படுகின்றது நாம் பல நேரங்களில் நாம் நம்முடைய நேரங்களை புத்தகங்கள் வாசிப்பதற்கு பயன்படுத்துகிற பொழுது நிச்சயமாகவே அவை பயனுள்ளதாய் காணப்படும் நன்றி